நட்டின நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினமர தொழில் மருந்து தேங்காய் மருத்துவ குணங்கள் கம்பல்சரி ஏர்லி மார்னிங் எழுந்துடனே வெறு வயிற்றுல இந்த தேங்காய் தண்ணீர் குடிச்சா கண்டிப்பா வெயிட் ரெடியூஸ் ஆகும் தைராய்டு பிரச்சனை தைராய்டு பிரச்சனையால அவசைப்படுறவங்க இந்த தண்ணீரை அதே மாதிரி வெறு வயத்துல குடிச்சா தைராய்டு சுரபிகள் ஹார்மோன் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா சரி பண்ணித்தரும் தேங்காய் தண்ணீர்ல எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்காங்க காய்ச்சல் சளி இருமல் எதுவும் தருக்கும் தேங்காய் பிரெக்னன்சி லேடிஸ் தேங்காய் தண்ணீர் குடிக்கணும் ஏன்னா அந்த டைம்ல பிரச்சனை வரும் இந்த தண்ணீர் குடிச்சா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஒரு சிலர் வந்து நைட்ல டிரிங்க்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து மார்னிங் எழும்போது தலைவலி வரும் அந்த மாதிரி எலும்பு தலைவலி வராம இருக்கணும் வெறு வயிற்று சிறுநீரக பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி பண்ணித்தரும் இந்த தேங்காய் தண்ணீர் சிறுநீரக கல்கள் சிறுநீரகத்திலே கல்கள் இருக்கோ அதை கரைஞ்சு போயிடும் இந்த தேங்காய் தண்ணீர் குடிச்சா தின பத்து நாள் தொடர்ந்து குடிச்சுக்கலாம் அதாவது நான் வந்து தேங்காய் ஆல்ரெடி ஒரு நாள் இளநீரின் மருத்துவ குணங்கள் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு தேங்காய் தண்ணீரின் மருத்துவ குணங்கள் சொல்லியிருக்கேன் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி உள்ளவங்க சாப்பிட்டுக்கலாம் அதர்வைஸ் எல்லாருமே ஒடிக்கும் தேங்காய் ஒடிக்கும்போது தண்ணீர் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தேங்காய் ஒடிக்கும்போது இல்ல நட்டினியை நினைச்சுக்கோங்க நட்டினி தினமரத்துளி நினைச்சிட்டு இந்த தண்ணீர் குடிச்சா இல்ல மருத்துவ குணங்கள் இருக்கா சொல்லிட்டு இந்த தண்ணீர் வேஸ்ட் பண்ணாம குடிச்சிட்டு எல்லாரும் ஆரோக்கியமே இருக்கணும் என்ற எண்ணத்தோட இன்னைக்கு இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த துளி உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க புடிக்கலையா அதையும் என்கிட்ட சொல்லுங்க மீண்டும் இன்னொரு துளியோட உங்களை பார்க்கும் வரை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்